வணக்கம் பதினெட்டு பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று நற்றினையின் போதறிவு குவிகளுக்காக நான் உங்கள் வா காவியா நான் அரசன மகளிர் மேல்நிலைப்பள்ளி வளசையூரில் ஒன்பதாம் வகுப்பு பயில்கிறேன் நேற்றைய போதறிவுக்கான விடைகள் இதோ ஒன்று உலக பொருளாதார மன்றத்தின் தலைமையகம் டாவோஸில் அமைந்துள்ளது இரண்டு சமீபத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டின் குடியரசு தின அணிவகுப்பில் வங்கதேசம் நாட்டின் இராணுவம் பங்கேற்றுள்ளது மூன்று அயோத்தி மாவட்டத்தில் கட்டப்பட உள்ள மசூதி அகமதுல்லா ஷா அவர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட உள்ளது இனி இன்றைய புதரவுக்கான வினா ஒன்று ஆல்போ குளோபல் யூனியன் எங்கு உருவாக்கப்பட்டது இரண்டு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் உலகில் அதிக அண்ணிய அந்நிய நேரடி முதலீட்டை பெற்ற நாடு எது 3. தமிழக சட்டசபை தேர்தலுக்கு சென்னை மாவட்டத்திற்கான தேர்தல் தூதுவராக யார் பெயரிடப்பட்டுள்ளார் இன்றைய பொதறிவுக்கான விடைகளை நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம்